என்னை எது ஒரு அறிக்கை பிலிப்பியர் நான்கு பதிமூன்று என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இதை என்னால் முடியாது இதுதான் என்னால முடியும் இவ்வளவு தான் என்னால் செய்ய முடியும் இந்த அளவுக்கு தான் என்னால் முடியும் எனக்கு அது பிறகு போக முடியாது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து கிறிஸ்தவனுக்கு கிடையாது ஒரு உண்மையான ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய அறிக்கை என்னன்னா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன உண்டு பிள்ளைகளுக்கு இருக்கிற பலனை பத்தி பழைய ஏற்பாட்டில் ஒரு குறி சொல்ற ஒரு மந்திரவாதி செலுத்துகிற மனுஷன் சொல்ற வார்த்தை என்னன்னா என்னாகமும் இருபத்தி மூணு இருபத்தி இரண்டு அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு இந்த பலனை குறித்து காண்டாமிருகத்துக்கு கொத்த பலன்னு பழைய ஏற்பாட்டில் கூலிக்காக விரைந்தோடி போகும் பொழுது ஏழு காளைகளை பலியிட்டுட்டு ரத்தம் சிந்திட்டு அவன் சொல்கிற வார்த்தை காண்டாமிருகத்துக்கு பலன் அவங்களுக்குள்ளே இருக்குன்னு சொன்னான் ஒருவேளை நீங்கள் பலவினர்களாக இருக்கலாம் சரீரப்பிரகாரமாக நீங்கள் ஒருவேளை பலசாலிகளாக இருக்கலாம் ஒருவேளை சரீரப்பிரகாரமாக நீங்க பலவீனர்களாக இருக்கலாம் ஒருவேளை ஆவிக்குரிய ரீதியில நீங்க பலவீனர்களாக இருக்கலாம் இல்லாவிட்டாலும் ஆவிக்குரிய ஜீவி பலவான்களாக இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பலன் இருக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து நம்மை பலப்படுத்துகிற அந்த கிறிஸ்துவின் வல்லமைக்கு நம்ம இடம் கொடுக்கும் பொழுது எனக்கு இது முடியாது கிறிஸ்தவனுடைய அகராதியில் முடியாது தெரிய நான் மாட்டேன் அந்த சப்ஜெக்ட் கிடையாது ஏனென்றால் அவனுக்கு எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலனை யார் தரா அவனை பலப்படுத்துகிற கிறிஸ்து தருகிறார் ஒண்ணுமே தெரியாது ஒண்ணுமே முடியாது ஒண்ணுமே கிடையாது முதலாம் குருந்தியர் முதலாம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது ஐந்து கூட்டத்தாரை கத்தர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதுல ஒரு கூட்டம் பெலவினர்கள் ஒர் பைத்திய தெரிந்து கொண்டார் பலமுள்ளவை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் பலவீனமானவை ஆனா இவங்களை பலவீனமாகவே கடைசி வரைக்கும் வைக்கிறது இல்ல இந்த பலவீனமானவர்களை யாரா மாத்துறாரு எல்லாவற்றையும் செய்ய பலன் உள்ளவர்களாய் மாற்றுகிறார் இந்த கிறிஸ்து உங்களுக்கு என்ன உண்டு என்னாக சொல்லி இருக்கு அதுக்கு காரணம் சொல்லி இருக்கு அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் அவர்களுக்கு என்ன உண்டு காண்டாமிருகத்துக்கு அப்படின்னு என்ன அர்த்தம் பாவத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டீங்க புறப்பட்டுட்டீனா உலகத்தை விட்டு நீ வெளியே வந்துட்டேனா அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்துட்டேனா கட்டுகளில் இருந்து என்ன உண்டு காண்டாமிருகத்துக்கு எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணினார் எகிப்திலிருந்து வெளியே வந்த எல்லாருக்கும் என்ன உண்டு காண்டாமிருகத்துக்குமும் இருபத்தி அஞ்சு என் ஊழியக்காரர் அவர்கள் நான் எகிப்து தேசத்திலிருந்து எகிப்திலிருந்து புறப்பட்டவன் வெளிய வந்துட்டீங்கன்னா அந்த அடிமைத்தனத்திலிருந்து சுண்ணாம்பு காலவாசல இருந்து அந்த அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து நீ வெளியே வந்துட்டா நீ யாரு தேவனுடைய ஊழியன் தேவனுடைய ஊழியன் அப்படின்னு சொன்னாலே உனக்கு என்ன உண்டு காண்டாமிருகத்துக்கு ஒரு பலன் உண்டு அதனாலதான் பவுல் சொல்லுகிறாரு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு இன்னையில இருந்து கிருப இல்ல எனக்கு பலன் இல்ல அப்படிங்கிற வேர்டு உங்க வாயிலிருந்து நினைச்ச கூடாது வரக்கூடாது அப்படி நீ வார்த்தையை உபயோகித்தால் நீ தேவனை மறுதளிக்கிறாய் நான் திரும்பவும் சொல்றேன் ஒரு விசுவாசி மருந்து எடுக்கும் போது நம்ம அவனை என்ன சொல்றோம் விசுவாசத்தை விட்டுட்டான்னு சொல்றோம் அதனுடைய சரியான அர்த்தம் விசுவாசத்தை விடல விசுவாசத்தை என்ன செய்கிறான் மருதளிக்கிறான் இந்த மனுஷனை நீ அவர் கூட இருந்ததை அறிவேன்னு சொன்ன உடனே அவன் என்ன சொன்னான் நான் அவனை அறிய இயேசுவ தெரியாதுன்னு சொன்னதுக்கு பேர் என்னது மறுதளித்தல் ஒரு விசுவாசி மருந்து எடுக்கும் பொழுது சிலுவையில் உள்ளதான மரணத்தை அடிபட்ட காயத்தை மறுதளிக்கிறோம் அவருடைய தழும்புகளை என்ன செய்ய மறுதளிக்கிறோம் அதான் விஷயம் சரி அந்த போக வேண்டாம் நமக்கு ஒரு பலன் இருக்கு எகுத்திலிருந்து வெளியே வந்தாலே உனக்கு என்ன உண்டு காண்டாமிருகத்துக்கு அடுத்துமோ இருந்து புறப்பட பண்ணினார் காண்டாமிருகத்துக்கு உண்டு அவர்கள் தங்கள் சத்துக்கள் ஆகிய ஜாதிகளை பட்சித்து அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளாலே எய்வார்கள் காண்டாமிருகத்துக்கு சக்தி என்னன்னா சத்துருக்களை எலும்புகளை நொறுக்கிறது நீங்க வந்து சும்மா இப்படி வந்துட்டு முக்காடை போட்டுக்கிட்டு இப்படி உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்துட்டு இல்லை வந்துட்டு கையை ஊனிட்டு அப்படியே இருந்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு எல்லாரும் ஆவி நிரம்புவதை பார்த்துட்டு போனா உனக்கு பலன் கிடையாது நீங்க முழங்காலில் நின்று அபிஷேகத்தில் நிரம்பி அந்த என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய பலன் உண்டு சொல்லும் பொழுது எதை நொறுக்கிறோம் சத்ருடைய எலும்புகளை நொறுக்கிறது அதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சத்துருவனுடைய எலும்புகளை நொறுக்கிறது ஒன்று பிசாசின் கிரியர்களை அழிப்பது இரண்டாவது சத்ருவின் எலும்புகளை நொறுக்கிறது துரு உபதேசங்களை நொறுக்குவதை காண்பிக்கிறது எலும்புகள் உபதேசத்தை காண்பிக்கிறது சத்துருவின் எலும்புகள் என்னது துருபதேசம் சத்தியத்துக்கு மாறான வசனத்துக்கு மாறான அபிஷேகத்துக்கு மாறான உபதேசத்துக்கு மாறான கருத்துக்களை என்ன செய்யணும் ஒட்டைக்கணும் அபிஷேகத்தில் நீங்க எகிப்துல இருந்து வெளியே வந்தா இந்த அபிஷேகம் உண்டு ஒரு பலவீனமான மனுஷன் அவனுக்கு என்ன செய்யும் விளங்கும் பிறகுதான் எனக்கு எல்லாவற்றையும் செய்ய என்ன இருக்குலன் இருக்கு இயேசுக்காக பாடுபட இயேசுக்காக அடிக்கப்படை ஊழியம் செய்ய எல்லாத்துக்கும் பலன் இருக்கு எனக்கு அவன் சொல்றான் எல்லா எல்லாவற்றையும் காட்டிலும் நான் எல்லாரையும் காட்டிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன் ஊழியம் செய்தேன் உங்களை காட்டிலும் அதிகமாக அடிக்கப்பட்டேன் முப்பத்தி ஆறு மணி நேரமும் அவர் தண்ணிக்குள்ள நெஞ்சு தண்ணியில மிதந்துட்டு கிடந்தார் தண்ணியில அப்படிப்பட்ட பாடுகளை சகிக்கக்கூடிய பலன் அவருக்கு வந்தது அதனால காண்டாமிருகத்துக்குமோ மனுஷனை சேவிக்குமா அது காண்டாமிருகத்தை கொண்டு போய் மனுஷனுக்கு நிறுத்த முடியுமா முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்கு சம்மதிக்குமோ அதுக்கு முன்பாக சேவிக்க சம்மதிக்குமோ அது எந்த பல்ல காட்டாது கீழ்படியாது என்ன இருக்கு அது போய் இன்னொரு தண்டை போய் என்ன செய்ய வேலை செய்ய வேண்டிய அடிமையாக நிக்க வேண்டிய அவசியம் இல்ல கோல கும்பிடு தேவையில்லை பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல அதை நீ வேலை முடியாது ஒண்ணுமே பண்ண முடியாது அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு உனக்கு சக்தியே கிடையாது கதை முடிய போதுன்னு அர்த்தம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்லனை நீங்க முதலாவது விசுவாசிக்கணும் நமக்கு இருக்கிற பலனை நீங்க புதுப்பிக்கணும் நமக்கு இருக்கிற பலனை நம்ம விசுவாசிக்கணும் நல்ல ஒரு நம்பிக்கையில வரணும் தமிழ்ல சொல்லுவாங்க புலிக்கு பிறந்துட்டு நீ யாரும் மாறிடக் கூடாது பூனையா மாறிடக் கூடாது ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டு நீ வந்து உலகத்து மனுஷனா வேஷம் போடக்கூடாது நீ உனக்குள்ளே இருக்கிற ஒரு பெலன் அபரிமிதமான பெலன் உனக்குள்ள இருக்கிறது வந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் அதை வந்து கண் கற்றுப்படுத்தவே முடியாது இப்போ நீங்கள் பாருங்கள் மனுஷன் எவ்வளவோ பெரிய பெரிய மின்சாரங்களை எவ்வளவோ ஹை வோல்டேஜை தயாரிக்கிறாங்க அதை உபயோகப்படுத்துகிறாங்க அனல்லிருந்து அணுவிலிருந்துலாம் மின்சாரம் தயாரிக்கிறாங்க ஆனால் இது எல்லாத்தையும் மின்னல் அடித்து நெஞ்சிடும் பீட் பண்ணிட்டு போயிடும் மின்னல் வந்து எல்லாத்தையும் விட என்னது ஹை வோல்டேஜ் அது வந்து எல்லாமே தொலைஞ்சு போச்சு ஆண்டவருடைய சக்திக்கு முன்னால ஒண்ணுமே நிச முடியாது நிக்க முடியாது அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு சரியான ஒரு அபிஷேகத்தை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் காண்டாமிருகம் உன்னிடத்தில் சேவிக்க சம்மதிக்குமோ அதனிடத்தில் நீ வேலை வாங்குவாயோ இன்னைக்கு நீ பிசாசுக்குலாம் ஊழியம் செய்யற பிசாசுக்குலாம் வேலை செய்யற சோம்பல் அது பிசாசின் ஆயுதம் பிரயோஜனமற்ற சோம்பல் பொல்லாதல் சத்ருடைய எந்தெந்த காரியங்களுக்கு மாம்சத்தின்படி ஜீவிக்கிறதுக்கு கடனாளிகள் உங்களுடைய பெலனை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க சும்மா அப்படியே கீழே டவுன் ஆயிடாதீங்க தலையை கீழே போட்டுடாதீங்க அபிஷேகத்தை விட்டுடாதீங்க ஏசாய தெற்கு தரிசன ஆண்டவர் சொல்றாரு முதலாவது உன்னுடைய புதுப்பிச்சு மறுபடியும் தங்கள் பலனை புதிதாக்கிக்கிட்டு உனக்கு இருக்கிற அந்த அபிஷேகத்தை முன்பாக நாம் ஒரு சேருவோம் உங்களோட பிளனை புதுப்பிக்க வேண்டிய டைம் வந்துருச்சு கோழைகளாக ஜீவிக்க வேண்டிய காலம் முடிஞ்சு போயிருச்சு மௌனமாக இருந்த காலங்கள் முடிஞ்சிருச்சு பிசாசனுடைய கைப்பாவையாக செயல்பட்ட காலங்கள் முடிஞ்சிருச்சு அவன் ஆட்டின மாதிரிலாம் பொம்மலாட்ட மாதிரி நீங்கள் ஆடிக்கிட்டே இருக்கீங்க அவன் ஜெண்டை போடுமா ஜெண்டை போட்டுருவீங்க அவன் எழுத்து பேசுமா எழுத்து பேசிடுவீங்க அவன் நியாயம் பேசுமா நியாயம் பேசிடுவீங்க அவன் பரியாசம் பண்ணணுமா நீங்கள் பரியாசம் பண்ணிருவீங்க அவன் நீ படுத்துக்கோன்னு சொல்லுவான் நீ படுத்துருவே நீ எழும்பி போ எலும்பி போவே அப்படி உன்னே ஒரு பொம்மலாட்டம் மாதிரி மாத்திரக்கூடாது அவன் சொன்னா நீ போறதும் உனக்கு காண்டாமிருகத்துக்கு சக்தி என்னன்னா அதனுடைய கொம்பு தான் கிடையாது என்னது ஒரே கொம்பு மான்களுக்கு கொம்புகள் உண்டு அந்த கொம்புலயே இருக்குமே தவிர அது என்ன செய்யாது அதை வச்சு ஒன்னு சாதிக்க முடியாது அழகா இருக்கும் காண்டாமிருகத்துக்கு கத்தர் ஒரே ஒரு கொம்ப கொடுத்துருந்தாரு அது எதுக்கு கொடுத்தாரு அழகுக்கா அபிஷேகம் அழகுக்கா கொடுத்திருக்காரு மேக்கப் பண்ணிட்டு திரிகிறதுக்கா அபிஷேகம் நல்ல பவுடரும் லவ்லியும் மாட்டிட்டு போறதுக்கு அபிஷேகம் சொல்லுங்க நல்ல நகை போடுறது நல்ல பட்டு புடவை கொடுத்துறது நல்ல மீசை வச்சுக்கிறது நல்லா அழகா தாடி வச்சுக்கிறது இந்த புது புது டிசைன்ல வச்சுக்கிறது ஒவ்வொரு நடிகரும் எப்படி பண்றானோ சொல்லுங்க எதுக்கு அபிஷேகம் அது உன்னுடைய சத்ருவை முட்டி மோதி தூக்கி தள்ளுறதுக்கு தான் உனக்கு என்னது அபிஷேகம் சும்மா இல்ல சங்கீதத்தில் சொல்லி எனக்கு செவி கொடுத்த காண்டாமிருகம் தூக்கி கொம்பு கொண்டு போயிடுச்சு இன்னைக்கு நமக்கு சரியான ஒரு அபிஷேகம் வரணும் இந்த அபிஷேகம் போதாது சரியான ஒரு அபிஷேகம் வரணும் எப்படிப்பட்ட கொம்பா மாறும் காண்டாமிருகத்தின் கொம்பா மாறும் அவ்வளவுதான் ஒரே முட்டு தான் அதுக்கு பிறகு சத்துரு என்ன செய்ய முடியாது தப்பவே முடியாது அந்த அளவு நமக்கு வரணும் எகிப்திய ஸ்திரிகள் பலவினர்கள் எபரைய ஸ்திரீகள் பலவான்கள் குழந்தை பறக்கும்போது அவங்க வீக்கில் வீக்கா இருப்பாங்க அந்த பிள்ளை பிறந்த உடனே கொன்று இல்லைனா அவ்வளோ கொன்றுன்னு பார்வன்னு சொல்லி கொடுத்தான் எகிப்திய மருத்துவ வந்து சொன்னாங்க அப்படி இல்லை ராஜாவே எவரைய ஸ்திரிகள் எகிப்திய ஸ்திரிகள் எட யாரு ரொம்ப உள்ளவர்கள் அபிஷேகத்தில் ஆண் பெண்ணில் வித்தியாசம் எல்லாம் சரியான ஒரு பலத்தில் அபிஷேகத்தில் நீக்கணும் சும்மா இல்லை அபிஷேகம் பெற்றுட்டு அப்படியே ஒதுங்கி ஒதுங்கில நினச்சிய கூடாது போக கூடாது உங்களுடைய பலனை நீங்க புதுப்பித்துட்டு ஆண்டோடைய சமூகத்தில் நில்லுங்க எல்லாரும் கண்களை மூடுவோம் காண்டாமிருகத்துக்கு பலனை பெற்றுக்கொள்ளுங்க எகிப்துல இருந்து வெளியே வாங்க உங்களுக்கு காண்டாமிருகத்துக்கு பலன் உண்டு பாவம் அக்கிரமம் அநியாயம் தோல்வி வேசித்தனம் விபச்சாரம் தவறான உறவு தொடர்பு விழுகை மாம் எல்லா சண்டை கோபம் வைராக்கியம் முருமறுப்பு இவைகளை விட்டு நீங்க வெளியே வந்தா உனக்கு ஒரு பலன் உண்டு இந்த கூட்டம் முடியும் போது சொல்லலாம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவே எனக்கு எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு நீங்க அப்படி சொல்லும் பொழுது வெளியே வரும் பொழுது பலனை உங்களுக்கு தந்துருவாரு அந்நிய உபதேசங்களை நீங்க செதறடிக்கலாம் சத்ருவின் வல்லமைகளை எலும்புகளை நீங்கள் நொறுக்கலாம் காண்டாமிருகத்து கொத்த ஒரு கொம்பு உனக்கு உண்டு என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர் புது எண்ணையினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் கத்தர் உனக்கு தருவார் நீ கூட்டம் போது சொல்லணும் எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு ஏனென்றால் என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து எல்லா ரகன்களையும் ஓடுவான் உனக்கு ஒரு பலன் உண்டு கத்தர் அழைத்து கொண்டு வரும் உனக்கு தேவன் வாக்கு பண்ணின அபிஷேகம் காண்டாமிருகத்துக்கு ஒருத்த அபிஷேகம் சரீர பெலவீனங்கள் இருக்கலாம் ஆவியில் பெலவீனமாய் போகவே கூடாது அபிஷேகத்தில் கொஞ்சம் கூட பெலவீனப்பட்டு போக நீ சத்ருவின் எலும்புகளை நொறுக்கணும் அல கொஞ்ச நேரம் டைம் நீங்க அதை எப்படி பயன்படுத்துறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு ஒரு ஜீவன் உண்டாகும் அல லூயா அல என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தும் அமன் புது என் அபிஷேகம் இன்றைக்கு நான் எகத்தில் இருந்து வெளியே வர்றேன் எனக்கு தாரும் சத்துக்களை முட்டி வீழ்த்தையும் என்னை மாற்ற வாயை தரங்க முழங்கால போடுங்க கத்தத்தை பேசுங்க போராடுங்க அமேன் தேவண்ட வல்லமையினால் முடிவு எத்தனை உண்மையாய் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டும் உண்மையாய் வாழ முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறீர்கள் உடைந்து போகும் பொழுது எத்தனை பேர் நொறுங்கி போகிறீர்கள் அதுக்கு காரணம் உள்ள பலன் உனக்கு நிறைவா இல்லாததனால்தான் கத்தர் இன்னைக்கு வேதனையை உன்னுடைய கூக்குரலை உன்னுடைய இயக்கத்தை அறிந்துதான் இன்னைக்கு கத்தர் உன்னை பலப்படுத்தும் விரும்புகிறார் நிலைநிற்கும் நீ நிலை நிற்கும் முடியாகும் விரும்புகிறார் பலனை பெற்றுக்கொள் அபிஷேகத்தில் அந்த பலன் உண்டு ஊ பெ வந்தான் அது வரைக்கும் அமைதியா இருந்தான் ஆவியில பெலன் கொண்ட பிறகுதான் வெளியே வந்தான் இதுதான் நடந்தது ஆவியில பலன் கொண்ட பிறகுதான் அவர் ஊழியத்துக்கு இறங்கி வர்றாரு மே கத்தர் உனக்கு ஒரு சரியான ஒரு பலனை தரப்போகிறார் ஒன்று உன் சரீரத்தில் அந்த பலனை நீ அனுபவிப்பாய் உன்னுடைய ஆவியால் நீ அதை அனுபவிப்பாய் எத்தனை பேருக்கு தேவை சரீரத்தில் ஒரு பலன் அபிஷேகத்தின் மூலமாய் உன்னுடைய ஆத்மாவில் ஒரு பெலன் அது கண்ணாபிரிவத்தை கொடுத்த பலன் எல்லாவற்றையும் செய்யும் சிம்சோன் சிம்சான் தன்னுடைய பலனை இழந்த போது அவன் கதறின கதறுதல் இருக்க அதுதான் உண்மையான கதறுதல் அவனுக்கு பலன் இருந்த போது ரொம்ப அசால்ட்டா தூக்கி எரிஞ்சுட்டு ஆனா பலன் இழந்த போது அவனை குரங்காக்கிட்டாங்க கண்ண கண்களை பிடிக்கிட்டாங்க கையில் வச்ச போட்டாங்க கால்களில் சங்குலி போட்டாங்க வேடிக்கை பொருளா மாத்திட்டாங்க அவன் நொறுங்கி போனான் அவன் அன்னைக்கு சிறைச்சாலையில் கதர்ன கதறுதல் ஒரு விசையாண்டவரே என்னை பலப்படுத்தும் அந்த அபிஷேகம் அந்த ஜீவன் வரட்டும் அவனுடைய கதறுதல் பர்லோகத்தை அசைத்தது தேவனை அவன் பக்கம் திருப்பிட்டு அதே பெலன் உனக்கு உண்டு உன்னுடைய கதறுதல் உன்னுடைய பிறனை கொண்டு வரும் கூப்பிடு அபயமிட கதற என் அபிஷேகத்தை எனக்கு தருசோனின் அபிஷேகத்தை தாரு சியோனின் அபிஷேகத்தை தாரு ஆமா இது தேவன் உனக்கு ஈவாய் கொடுத்த ஒரு நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக் கொண்டு பெற்றுக் கொண்டால் உன்னுடைய குடும்பத்துக்குள்ளைகளுக்கு பயன்படுத்தாவிட்டால் உன்னுடைய போராட்டங்கள் அதிகரிக்கும் நீ கத்தர் வேதனை படுவார் இது ஒரு அருமையான நேரம் உன்னுடைய ஊழியத்துக்கும் ஜீவியத்துக்கும் வல்லமைகளை எதிர்த்து நிறுத்தக்கூடிய நேரம் இதுதான் குடும்பத்துக்கு வருமான வல்லமையை நீ மேற்கொள்ளப்படுவாயாக உன்னை பலப்படுத்துகிற ஒரு கிறிஸ்தான் உன்னை ஓரிபதித்த தேவம் உன்னை பலப்படுத்தட்டும் உன்னை அபிஷேகித்த தெய்வம் உன்படுத்தட்டும் உனக்கு தரிசனம் கொடுத்தவர் உனக்கு பலப்படுத்தட்டும் ஆமா ஆமா நல்ல முழங்கால் போடுங்க நல்ல அபிஷேகத்தில் நிரம்புங்க அந்நிய பாச பேசுங்க தேவனோடு பேசுங்க தேவனோடு போராடுங்க உங்களுடைய சரீரத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்க உச்சந்த உள்ளங்கால் மட்டும் வல்லமை வரட்டும் வியாதி ஓரட்டும் ஊழியத்துக்கும் ஜீவத்துக்கு ஆவியை மிதியுங்க வல்லு சர்பத்தை மிதியுங்க சிங்கத்தின் மேலே நடங்க அபிஷேகத்தினால கொடி ஏற்றுங்க அமேத் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் அமேத் தெரியுமா நஷ்டால் ஜபத்தை நிறுத்தியாச்சு இரவு ஜபத்தை நிறுத்தியாச்சு நீ கைகளை ஏற ஜபிக்கிற ஜபத்தை நிப்பாட்டியாச்சு உன்னை பலவீனப்படுத்தியாச்சு சரீரத்தில் பல வியாதியை கொடுத்தாச்சு இனி இவன் முழங்கால் போட முடியாது இனி இவன் ஐராக்கியமா நிற்க மாட்டான் இதுதான் பிசாசு அவன் செஞ்சதெல்லாம் வச்சு ஒரு கணக்கு முடிச்சான் அந்த விழுந்து போன சிம்சோனை உயிர்ப்பித்தார் அவனுடைய முடி முளைக்க தொடங்கிட்டு பலன் அவனுக்குள்ளே வர ஆரம்பித்தது விடமாட்டார் உன் தரிசனம் நஷ்டம் அடையாதே உன்னுடைய அழைப்பு நஷ்டம் அடையாது உன்னுடைய வரங்கள் கிருபைகள் மாறாது தேவன் உண்மை உள்ளவர் இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் வந்திருக்கிறார் அவரை பற்றித்தல் ஒரு நாள் உந்தை கண்டே நய்யா அன்னாலே நைவேறுதே நய்யா உருநாள் கொண்டே நய்யா அன்னாய் நைவேறுதே நய்யா உந்தை லூயா அவருடைய தய உனக்கு இன்றைக்கும் உண்டு இறக்கங்களுக்கு முடிவில்லை இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர் விருதைகளுக்காக பரிணமிக்கிறார் ஆமா எத்தனை பேருக்கு உங்களை பலப்படுத்துகிற வல்லமை உங்களுக்குள் வந்ததை விசுவாசிக்கிறீர்கள் இல்லாவிட்டால் எத்தனை பேர் அதை உணர்கிறீர்கள் இல்லாவிட்டால் எத்தனை பேர் அதை அனுபவிக்கிறீர்கள் என்னை பலப்படுத்துகிற ஒரு வல்லமை கிறிஸ்துவின் சக்தி ஓ என்னுடைய ஆத்மாவுக்குள் வந்தது என் சரீரத்தில் வந்தது ஆமாம் சத்துல தோற்கடிக்கப்பட்டு போனான் கொஞ்ச நாளாவே உனக்கு மறுபடி ஊழியம் கிடையாது உனக்கு மறுபடி தரிசனம் கிடையாது உனக்கு மறுபடி வல்லமை கிடையாது உனக்குள்ள மறுபடி வரங்கள் வேலை செய்யாது உனக்கு பிரதிஷ்டையை காத்துக்கொள்ளக்கூடிய பலன் இல்லை உன்னாலே இனிமேல் இந்த ஊழியத்தை செய்ய முடியாது நீ தோற்று போனாய் உன்னால எதுவுமே கூடாது இப்படி ஒரு போராட்டமான மன சிந்தை உனக்குள் எழும்பிக் இருந்தது ஆனால் கத்தர் உன் இருதயத்தை அறிந்த தெய்வம் உன் வேதனையை அறிந்த தெய்வம் சத்துருக்கள் பார்த்துக் கொண்டிருக்க உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஆமா சத்துக்கள் ஆச்சரியப்படத்தக்க விதத்தில் உன்னை உயர்ப்படுத்திக் கொண்டிருக்கிறார் இனிமேல் சத்துருக்கள் நடுங்கத்தக்காக பெரிய காரியங்களை செய்ய சிம்சோன் தடுமாறின் உடனே அவங்க நினைச்சது இவன் கையில தாட எலும்பு கிடைச்சாதான் இவன் ஏதாவது பண்ண முடியும் இவனுக்கு முன்னால ஏதாவது இருந்தாதான் ஏதாவது பண்ண முடியும் நினைச்சாங்க ஆனா அவன் தூண்களை அசைத்தான் கத்தர் உன்னை கொண்டு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்க போகிறது அதுக்குரிய ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறார் புது எண்ணெயின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் புது எண்ணியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள ஹலே லுயா ஹலே லுயா புது எண்ணியின் அபிஷேகம் சத்துரு சத்துரு உன்னை விட பலசாலி அப்ப நீ அவனை விட இப்ப பலசாலியா மாறணும் அதனால்தான் ஆண்டவரை குறித்து சொல்லி இருக்கிறது பயங்கர பராக்கிரமசாலியாய் அவர் இருக்கிறார் நீ இருநூறு மடங்கு பாயனும் அவன் ஐநூறு மடங்கு வந்தான் மடங்கு பாயணும் அதுதான் நம்முடைய அவனை விட ரெட்டிப்பான சக்தி நமக்கு உண்டு உலகத்தில் இருக்கிறவனிலும் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர் ஹலே லுயா மன் அமன் காண்டாமிருகத்தை போல் பேளனியுமே அதனை போல் என்ன கொம்போய்தோவே காண்டாமிருகத்தை போல் பேளனியுமே அதனை போல என்போய்தோவே பொது எண்ணோ அபிஷேக சத்து கைக்கம் அடைந்துகள் பொது சேர்த்து போல போல கண்டா அரணு புது அமைச்சு கல்வ காமராயிரம் அமிஷே சம்ம அமிஷா அமிஷாலா பாலாக்கா கூட்ட முடிய போது கூட்ட முடியல அறிக்கை செய்ய வேண்டும் காண்டாமிருகத்தை போல என்னுடைய கொம்பை உயர்த்துவீர் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் எத்தனை தாவிதை போல சொல்ல முடியும் எனக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கு கத்த உனக்கு ஒரு பெரிய அபிஷேகம் கொடுத்திருக்கிறார் நீ தோற்று போக மாட்டாய் சக்தி பெரிய சக்தி உலகத்தில் இருக்கிற சக்தியை காட்டிலும் உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் பெருசு ஒரு புது எண்ணின் அபிஷேகம் எந்த வல்லமையும் உன்னை தொடர நெருங்க முடியாது உன் பிரதிஷ்டையை தீட்டுப்படுத்த முடியாது உன்னுடைய பரிசுத்தத்தை நஷ்டப்படுத்த முடியாது உன்னுடைய தரிசனத்தை எடுக்க முடியாது என்ன அபிஷேகி அபிஷேகியோ சத்தருக்கு ஒழுக்கம் அடைந்த பொது என்ன உன் சத்துருக்கள் வெக்கப்பட்டு போவார்கள் உன் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போவார்கள் ஆமா ஆமாம் சத்துரு உன்னுடைய அஸ்தி பாரத்தை அசைக்க பார்க்கிறான் தேவனோ உன் அஸ்திபாரத்தை உறுதிப்படுத்த போராடி கொண்டிருக்கிறார் அபிஷேகம் தருகிறார் பற்றி சூழ்நிலைகள் இருக்கிறார் இன்னைக்கு கத்தர் உனக்கு ஒரு புது அபிஷேகம் தருறார் இதுவரை இல்லாத கிருமையின் வல்லமனை இதுவரை ஆவி இதுவரை தெய்வீக சிந்தை Hallelujah Hallelujah Pudoyenniyal Habishagiyo sattare kavul vekamadindide Pudoyenniyal Habishagiyo sattare kavul vekamadindide Pudoyenniyal Habishagiyo sattare kavul vekamadindide Pudoyenniyal அபிஷேகோ சத்திருக்க உள்வெக்கம் அடைந்த தீங்கு என்னை தொடரும் என்ற வார்த்தையை நீ இன்றோடு நிறுத்துவாயாக என்னுடைய நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் என்ற வார்த்தையை நீ அறிக்கை செய்வாயாக நீங்கு உன்னை தொடராது உன் ஜீவனில் நான் என் நன்மையும் கிருமையும் உன்னை தொடரும் என்று நான் உனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அபிஷேகத்துக்குள்ளேயே இருங்கள் ஆவிக்குள்ளேயே இருங்கள் கத்தர் உங்களில் எத்தனை பேர் புதிய சரியாய் பலப்படுத்தி இருக்கிறார் இனிமேல் பிரகாசிக்கும் குடும்ப வாழ்க்கை பிரகாசிக்கும் மாற்றி இருக்கிறார் தைரியமாக கத்தடைய சமூகத்துக்கு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து மெய்யாகவே இந்த மாலை என்னை பலப்படுத்தினார் என்று சொல்லுகிற கரங்களை உயர்த்தி தோத்திரம் பண்ணுவோம் காண்டாமிருகத்து கொத்த ஒரு பலனை மறுபடியும் கத்தர் எனக்கு கொடுத்தார் பொது எண்ணெயின் அபிஷேகம் கிடைத்தது சபையில் உள்ள எல்லாருக்கும் இந்த அனுபவங்களை கிருமையாய் தெய்வந்த நாட்கள்ல கட்டளை இட்டு ஒவ்வொருவரையும் பலப்படுத்தி உயிர்ப்பித்து வழி நடத்த முடியாது ஒவ்வொரு நாளும் பலனை புதுப்பித்துக் கொண்டு கத்தற்கு முன்பாக உண்மை உத்தவமாய் ஜீவித்து அவர் ஒரு அவரை சந்திக்க உதவி செய்ய முடியாது எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரமான